இருந்தாலும் வெளியா அது இறைவன் கொடுப்பின இங்கேயாவது வரணும்னு போயிட்டு அங்கேயும் சாமி சரி பண்ணிதான் இங்க வரணும்னு இருக்கு தெரிந்த ஒன்று இப்ப தோது உடைய செடிகன் விடை ஏறி ஓர் மதிசூடி காடுடையடலை பொசி என் உள்ளம் கவர் கைவன் மலரான் உனையினால் பணிந்து ஏற்ற அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமே பெம்பான் இவனன்று யான் கொடுத்த பாலை குடித்தாய் என்று சிவகாதையர் தருடைய பையன் யானசம்பண்ட பெருமான் கேட்கிறார் நோன் வயது குழந்தை கையில தோல வச்சு கேட்கின்றார் நீ யானை கொடுத்த பாலை குடிச்சிட்டே நீடி ஏன்னா குடிச்சுட்டு விழுதுல குழந்தை அழுது ஞானப்பால் அந்த பக்கமா சிவபா சாமியா அம்பாலும் போனாங்க அம்பாள் சொன்னாடு நிறுத்திட்டு ஞானப்பால் கொடுத்துட்டு போயிருந்தான் முடிச்சு ஒரே செகண்ட் எல்லாம் முடிஞ்சது பின்னடி குளத்துல இருந்து எழுதி வெளியில வந்து பாத்தோதான் குழந்தை வாயில அந்த பால் வடிவ இருக்கிறது அவருக்கு சண்டை யார் கொடுத்த யார் கொடுத்த பால் கோல் எடுத்து வைக்கும் போது அதை டெபனிஷன் தோணியப்பரை சுட்டி காட்டு தீடுடைய பெருமாபுரம் ஏவிய பெண்மான் இவன் தான் என் உள்ளத்தை கவர்ந்த கழிவன் எனக்கு ஞானப்பாலை ஊட்டி அவன் எப்படிப்பட்டவன் எப்படி வந்தான் அவன் தோடு உடைய செய்யன் இடப்பாகத்திலே உணர்ந்திருக்கின்ற அர்ஜனறை சிறோதாக இடப்பாக தோடு அம்பாளுக்கு உரியது அவன் எப்படி வந்தான் விடை ஏறி வந்தவனாக இருக்கின்றான் மதிசூடி தன்னுடைய சிறசிலே திரை சுந்தரனை சுடலைப் பொடி காட்டிலே இருக்கின்ற சுடலை எல்லாம் எரிந்த சாம்பலையெல்லாம் தன்னுடைய மேனியை பூசிக்கொள்ளுவனாக இருக்கின்ற காடுடைய சுடலைப்பொடி பூசி அவன்தான் என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் எனக்கு ஞானப்பாலை ஊட்டுவன் என்று சொல்கின்ற மலரான் கையில் ஏற்றை கொண்டு ஏற்றி வாக்கி சரசை போது ஒரு விமர்சையாக நடந்த ஏழு ரம்மா கையில ஏற்றுக்கு வைத்துக் கொண்ட ஏழுடைய மலதான் உன்னை எப்படியும் ஏற்றி கொண்டா வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற உங்களை நாள் பணிந்து ஏற்ற அருள் செய்த அந்த இடத்தை பெருமைபுரம் எழுதிய பெருமை விருந்தி இருக்கின்றி இதே மாதிரி பன்னெண்டு பெயர்கள் உண்டு அந்த சீர்காழி பதிக்கும் பிறநாபுரம் எழுதிய பெண்மான் இவன்தான் என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இந்த மூன்று வயது குழந்தை ஞானத்தின் குழந்தை அதை சுட்டி காட்டுக் கொள்ளும் இவன் என்ற இருக்கின்ற தீவர்மான சுட்டி எங்கேயும் இருக்கும் அவனை சொல்லவில்லை ஏனா பாட்ட உடனே கோபுரம் குளத்தீர்களு கோபுரம் தோழியப்பெருடைய செப்பம் இருக்கிறது அது காட்டுகின்றது ஏறிய பிரம்மா அவன் எங்கேயும் இல்லை இங்கேதான் இருக்கான் பக்கத்தில் தான் இருக்கான் மூன்று வயது குழந்தை சுட்டி காட்டுகின்ற சுட்டி காட்டு இது வந்து ஞானத்தால் உண்டு பாடிய முதல் பதிகம் இந்த தெரிஞான பதிகம் தேவாரங்களிலே முதன்மை தானம் திரையான தந்த அவருடைய முதல் படியமாக முதல் பாடலாக வந்த என்றுதான் இந்த தேடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசோடி காடுடைய தொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலவான் உடையின் ஆழ்பனிந்து ஏற்ற அருள் செய்துடைய பிரமாபுரமேவிய பெண்மான் இவனன்றே அப்படின்னு முடிக்கிறார் இந்த படியத்திலே பார்த்து வந்த பண் பாடை குறித்திருக்கிறார்கள் ஒ முதல் திருமுறையிலே உள்ளது பாடல் வெகு காலத்திற்கு முன்னேதான் இலக்கியங்கள் இந்த பண் நெய்தல் பண் இது மாதிரி பண்களிலே குறித்திருப்பார்கள் சொல்லியிருக்காங்க யாழைப்பண் நம்ம வந்து பாலைப்பண் இப்ப வந்து பட்டினப்பாக்கம் பட்டின பாக்கம் என்று அது பாக இந்த பட்டின பாக்கம் முற்காலத்தை சொல்கிறது என்று ஊரு அதுக்கு மயிலாடுதுறைன்னு தானே பேர் ஏற்கனவே புராணத்தை மயிலாடுதுறை மயில் ஆடுகின்ற மயில் பிளஸ் ஆர்கூர் பிளஸ் ஊர் மயிலாப்பூர் மயிலாக இருந்து சிவனை பூகித்து மயில் ஆர்ப்பா போடுதல் ஊர் இருக்கின்ற இடம் மயிலா போர் இந்த சீர்காழிப்பது இந்த பண்களிலே குறித்திருக்கின்றார்கள் இந்த பணி இந்த பணி இந்த பணி என்று எல்லாம் அப்புறம் கால போகணும் மூத்த திருத்த உண்டாயிய காரைக்கால மேடையை பற்றி வெகு சிறவ நிறைய சொல்லிருக்காங்க காரைக்கால மேரம் இன்னும் போக போக இதெல்லாம் ஒவ்வொரு விரிவாக நம்ம அதை பார்க்கலாம் தோழி தேவன் பண் நட்டபாடை நம்முடைய பண்களிலே இருபத்தி மூன்று குறித்திருக்கிறார்கள் தேவார எட்டாயிரத்து பாட்டு இருக்கு ஆனா அதில் எத்தனை ராகங்களுக்குள் அடைகிற இருபத்தி மூன்று பண்களிலே தான் அடங்கியிருக்கிறது எக்ஸப்ட் ரெண்டு திருப்பதிகங்கள் ஒன்று ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தகை என்று யான் நாவ் கிருஷ்ண பெருமான் எழியது அது எக்ஸாம்ஷன் கொடுத்திருக்காங்க என்றாலும் பாடலாம் அப்படின்னு அடுத்தது ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் என்ற ஒரு சாப்டர் உண்டு அது அரிகாம்பூதியில் தான் பாட வேண்டும் இன்னைக்கு நீ எங்க போய் எங்க வேகாரங்களை எங்க பாடச் சொன்னாலும் திருத்தாண்டகம் என்று சொன்னால் நிச்சயமாக அரிகாம்பூதியை தவிர வேறு எதிரிலும் பாடமாட்டார்கள் திருவாசகத்தை வருங்கிறது அதே மாதிரி அறிகாம்புன்னா திருத்தாண்டகம் அதே போல இந்த ராகங்களிலே இருபத்தி மூன்று பெண்களிலே குறித்திருக்கின்றார்கள் பண்களிலே இந்த நட்ப பாடை பண் என்பது நம்ம சங்கீத உலகத்திலே சொல்கின்ற ராகம் என்னவென்றால் கம்பீர நாட்டை என்று சொல்வார்கள் கம்பீர நாட்டை ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்று எப்படி நம்ம கம்பீர நாட்டை நமக்கு உருவகம் தெரியாதுன்னு வச்சுங்க சங்கீதம் தெரிஞ்சதை நல்லா கண்டுபிடிச்சாங்க எனக்கு சங்கீதம் தெரியாது நாட்டை கண்டுபிடிப்பது நமக்கு அந்த கண்டிப்பை நான் சொல்லிக் கொடுத்தா இதாக அப்படிதான் சொல்லிடுவீங்க பொதுவாக கம்பீர நாட்டை என்று எப்படி பொதுவாக ஆலயங்களிலே எல்லா ஆலயங்களிலுமே சாமி புறப்பாடு ஆகின்றது என்று சொன்னால் மல்லாரி என்று வாசிப்பார்கள் அது பாத்தீங்கன்னா கம்பீர நாட்டை உடனே சுடலை பொடி போட்டு வரிசையாக சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும்ப்டம்பீர மாட்டை ராக குறித்தனவாக வரும் அடுத்தது இதை நாம் சுதியோடு தென் சொல்ல வேண்டும் என கண்கள் இது இல்லைன்னா இது இல்லைன்னா ஆனால் சன்னதியிலே பாடும் பொழுது சன்னதிக்குள்ள நின்று பாடிக்கிட்டு இருக்கேன் நிறைய ஆர்வங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தீவார்த்தனை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பின்னாடி வேத கோஷங்கள் அடுத்த தேவாரங்கள் வருங்க ஒளிபெருக்கு அந்த காலத்திலே இல்லை ஒளி பெருக்கு இந்த காலத்தில உள்ளது ஒரு காலத்திலாம் பாத்தீங்கன்னா டி ஆர் மாவட்டம் பாட்டு எல்லாம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாலு அவர் பாடும்போதுனா எவ்வளவு தூரத்துல எங்க தூரத்தில் கேட்டாலும் கேட்போம் நாங்கள் தமிழரை பாடும்போது கேட்கணும் நிறைய இடத்துக்கு கேட்கிற மாதிரி ஒன்ம சொல் என்பது குறிப்படித்தான் இருக்கும் ஒரு நல்லா பாடி இருக்கார் சீர்காழித்தான் இருக்கும் இல்ல கண்டுபிடிக்கிறது தெரிஞ்ச ஏறுவருடம்பே ஆரோகணும் எதும் சொல்லுவோம் இல்லை என்றான் எல்லாரும் சங்கீதம் கத்துக்கிட்டு வந்தாங்களா அப்படிங்கறது கேள்விக்கு கொஞ்சம் தேசப்படும் எல்லாரும் திரும்பவர்களாக இருப்பார்கள் திரும்பவர்கள் என்றால் உடனே தொடர்ந்து உடனே கத்துக்கலாம் உடனே மாற்றே கிடையாது என்று நிச்சயமாக சொல்லலாம் அதே போல இப்ப சுடியை நான் நிகழ்த்தே நான் தங்க சுடியோட சொல்லி கொடுத்துருவேன் பொதுவாக நம்மளுடையது எல்லாரும் மாதவர்கள் ஆடவர்கள் எல்லோரும் இருக்கும் காமனா ஒரு அஞ்சு சுதி ரெண்டு பேருமே சேர்ந்து பாடலாம் ஓரளவுக்கு நம்மளுடைய இணைத்து தென்ன நம்மளே ஒரு சுஜி எடுத்துக்கிட்டு நான் சொல்லித்தரேன் இந்த பாட நிதி அதோட இந்த தேவார பதிகங்கள் எல்லாருமே பார்த்தோம் என்றால் முதல் இரண்டு வரையை நாம் பாடி விட்டோம் என்றால் தொடர்ந்து அந்த பதிகம் முழு உடையுமே பாடி விடலாம் இந்த தோல் செய்வேன் காடுடை தொலை இந்த ரெண்டு வரையும் பாடிட்டோன்னு வச்சுங்க அந்த பதியம் கூட பத்து பாட்டையும் நான் பாடி ஒரு ஒருவர் பாடிட்டேன் வந்துலாம் அரிசியா கடைசியில கடைசியில இருக்குன்னு அந்த கடைசி பாட்டு வரலையே அதாவது அருநெறிய மறை வல்ல முனியகன் பெய்கை அலர் மேக பெருநெறிய பெற ஒரு நிறைய மனம் வைத்து நிறைய ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் செல்வினை சீர்தல் எளிதாங்கிறார் இதுல நான் கண்டுபிடிக்கிறது கடைசி பாடல பாத்தீங்கன்னா அவருடைய பெயரை பதிவு செய்திருப்பார் சம்பந்தம் என் அப்பன் என்னை பாடுவான் நாவ பரசன் என்னை பாடுவான் சுந்தரன் பொண்ணுக்காக பாடுவான் பொண்ணும் மெய்பொருளும் தருவானின் கோபமும் பெரு ஏன்னா அவர் சுந்தரர் வந்து சிவபெருமான் இலை தன்னுடைய முகத்தை பார்க்கின்ற அழகை அழகா என்று பார்க்கும்போது அருகனார் வந்துட்டார் அதனால்தான் ஒரு காலகட்டத்திலே வாஜியை கடையும் போது தேவா கோடையும் போது என்னமோ நினைத்து கடைந்து முதலில் வந்தது விஷம் அதை எடுத்துக்கொண்டு எல்லாரும் எனக்கு இப்படி விஷம் வருது பக்கத்தில் ஒரு சுந்தரரை கூப்பிட்டார் விஷத்தை எடுத்துக் கொண்டு மாதிரி அதனாலதான் அவருக்கு பேரு ஆலால சுந்தர சுந்தர் சுந்தரர் பேர் அவர் சுந்தரர் அதுக்கு நாகப்பட்ட என்னை பாருவானுங்க நீனாவார் பிறருந்தி நீவே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மண்ணானாய் மன்னவர்கோர் அமுதமானாய் மறை நான்குவானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணி ஆனாய் தோகமானாய் பூமி மேல் போதற்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணின்ல ஏழையே என்று சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாதுதான் எல்லாம் நீந்தான் எகுர்னா நீந்தான் எனக்குன்னு எதுவுமே கிடையாது எல்லாம் நீ அதனால்தான் என்னத்தம் என்னை பாடுவான் அவனை தான் பாடுவான் வேற யாரையும் பாடுறது அவருக்கு வந்து கடைசி பாடலாம் ஒவ்வொரு பாட்டையும் அவரு எப்படின்னா முருகனுடைய அவதாரம் இல்ல ஆனசல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணைய சொல்றது நவகிரகங்களால் எந்த விதமான இடர்பாடு இடையூறுகளும் நம்மை வந்து தாக்காதவனும் இந்த பதிவங்களை இங்கு நடந்த ஒன்று என்னன்னா மகா பெரிவார் காஞ்சி பெருவாறு இருந்த போது அஷ்டகிரக தெற்கை என்று ஒன்று வந்தது பெரியவங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒன்று அப்போது காஞ்சி மகான் என்ன சொன்னார் நீ சிறீகானசம் வந்த புறமான வழி செய்த அந்த கோளு படியை பாடுங்கள் இந்த அஷ்டகிரகைக்கு எந்த விதமான இடர்பாடு வராதுன்னு சொல்லி எல்லாரையும் பாடு பண்ணாங்க எல்லாரும் பாடினார்கள் அந்த அத்தகிர்க்கு எந்த விதமான நம்ம வந்து பார்க்கவில்லை எல்லாமே தான் தமிழகத்தில் எதுவும் வராதுன்னு சொல்றது அதுதான் ஏன்னா இங்க எல்லாம் அல்லாளர்கள் அள்ளித்தன் செல்வங்கள் தான் இங்க நிறைய இருக்கின்றன எல்லா ஆலயங்களும் இங்கேதான் இருக்கின்றன அதான் தென்னாடுடைய சிவனையே போற்றி இந்த நம்ம வந்த அட்டவாடி பண்ணிலே முதல் பதிகத்தை நேரம் போய்கொண்டிருக்கிறது அவார்டே சொந்தான் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான் அவார்டு தான் அதுக்கு ஒரே திரியாவும் ஒரேதிரியாவும் கள்ளி திணிக்கவும் கூடாதுக்க அதனால இன்று முதல் பாடலை பார்க்கும் வரைவு செய்வோம் அடுத்த காசிலன்னு ஒவ்வொன்னு நாம அந்த தொடர்ந்து போய்கொண்டே இருக்கலாம் இந்த தோல்டே சிறியன் நட்டப்பாடி பண்ணையிலே கம்பீர நாட்டில அமைந்த ஒன்று ரூபக தாளத்திலே அமைந்த ஒன்று உங்களுக்கு எல்லாம் ரூபக தாளம் தெரியும் ஒன்னு ரெண்டு மூணு திரும்பி போறது இதே நான் ஒருவரைக்கு இரண்டு முறையாக நான் சொல்லிவிடுகின்றேன் மதுரையில் இன்னொன்னு சொல்றேன் எந்த விதமான சந்தேகங்கள் நீங்க கேட்டாலும் சொல்லுவோம் எத்தனை வர பாட போனாலும் பாடி காட்டுவேன் ஆனாலும் அதை பத்தி ஒரு ரெண்டு பேரை பாடிக்கிட்டே ஐயோ எப்படி கேட்கறதா கிட்ட சந்தேகமே வேண்டாம் வரை எட்டு நேரம் பாடி காட்டும் கதலையே பாட வேண்டாம் நன்றாக பாடலாம் இந்த பாடல்கள் பாடுவதால் புகைதோரும் பதினாறு பேரும் தந்தரொழி சுகானந்த வாய்வழிப்பா என்று அபிராமம் பட்டார் போல அழுவலர்கள் பாடுவதால் நமக்கும் இறைவனுக்கும் இந்த பாடல்கள் ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது நாம் சரியாக இவனை நல்லாக செவ்வனே இறைவனை தரிசிக்க செல்லலாம் இந்த பாடல்கள் நமக்கு உதவுவாக இருக்கின்றது சொல்லி இப்போது நான் பாடலை ஒரு முறைக்கு இரண்டு முறை சொல்லி காட்டுகிறேன் அப்புறம் முடிந்தவர்கள் நீங்க சொல்லுங்க கூச்ச படாதீங்க பாடும்போது அதுதான் சொல்றது வாயார பாடி மனமார இணைந்திரு நாமக்கர்கள் போ வாயார தன் நடிகை பாடும் தொண்டர் எனுப்பகத்தான யாரும் வாயாறுவோம் அவங்களாம் என்னோட சேர்ந்தவங்க பாடின்னு சொல்லுவாங்க நான் அவரரசிட்டு சொல்லுவாராம் அதனால எல்லாருமே நல்ல வாய் விட்டு பாடுங்கள் அப்படின்னு சொல்லி எரியோ Oh, oh. todde noordara solludenga toddaya teriyam veddaye rigortho gane madik kaaddaya thudane pavipudiyan unna kavargal vannae சுடி போதையன் உள்ள கவர்கள் ஒண்ணு சொல்லுங்க காடுட காடுட ஏ பொடி போதையன் உள்ள கவர்கள் சொன்ன சொல்றேன் நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் காடுட ஏ சுடலே பொடி கவர்கள் ஒண்ணு சொல்லுன்னு சொல்றேன்பு பாட்டு சொல்ல ராகு மனதான் கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க ராகமும் கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க ஆனா இது தப்பு அது போக போக வரலாம் பரவாயில்ல வார்த்தை தெளிவில் அதுவும் போக போக வரலாம் அதுவும் ஏன்னா ஒரு தரை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறேன் ஒரு தரை பாக்குறீங்க அதனால அதையும் ஒரு தப்புனு எடுத்துக் கொள்ள இயலாது அப்புறம் இப்ப சொல்லி நான் திருப்பி சொல்றேன் மறுபடியும் கேட்டுங்க சுடலை இப்போது சிறிதாக அந்த தப்பு வந்து கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கிறது அந்த தப்பு குறைவு இப்ப அது தெரிந்து நாம் பாடுகின்றதோ தெரியாம பாடுகின்றதோ அந்த கேள்விக்கே இடமில்லை ஆனால் அந்த தப்பு சிறு குறைவு என்ன ஒண்ணும் அதாவது ஐயா சொன்னாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா இவங்க தாளம் இந்த தேவாரத்தை பார்த்தோம்னா தாளம் வந்து பாடலுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்க பாடிட்டே இருங்க தாளம் உங்க கூட வந்துகிட்டே இருக்கும் நீங்க போட்டு போயிட்டே இருக்க வந்து என்ன தாளத்தில் நிச்சயமா அதற்கிடம் சுடலை சுடலந்து வருக பொ திருநீர் மாதிரி அதை உள்ளத்து போட்டி கொண்டவன் நான் பண்ணது வித்தியாசம் சொல்லக்கூடாது இப்ப நான் பாருது ஒரு அழுத்தம் சுடலை பொ அது பாடும் போது ராகனுடைய தன்மைறுப்போ ராக்னா வரும் ஆனா சுடலை பொடி பூஜை என்று வந்துவிடும் அதே போல முதல் வரி சென் அது பாடும் போது செடை என் விடை போய் அவர் போய் என்னது என் விடை ஏறு இல்லையா அதையும் பார்த்து பாட வேண்டும் நிறைய நான் கேட்டிருக்கேன் இது நம்மண்டு நிறைய பேர் நல்ல அழக பாடி என் விடை என் விட வருது ஒருத்தர் பேர் என்ன ஒரு தலைப்படுத்த ஜெயம் ஜெயம் டைய ஜெய்டு ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு சாரு விட ஏறியோ பூவன் மதி சூடினார் என்கிட்ட ஏன்னா அடுத்த நான் மறந்துகிட்டேன்னு நினைச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு சங்கடியா சொல்லிட்டு வர போக எங்க கிட்ட கால விட ஏரியா போச்சு சொல்லிட்டு போட்டாரு அப்பதான் சங்கடி எவ்வளவு இடைஞ்சல் நம்ம வாடி வாடி அதான் நம்ம விட வேறு ஒன்றதான் வாடிட்டுதான் கரெக்டில கெக்டோ இன்னொரு சொன்ன அடுத்த இல்ல சொல்லிட்டு போனாரு எங்கிட்ட மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல அது போல வார்த்தைகள் சுடலை போடி என்று வராமல் போடுந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அத இந்த ரெண்டு வரி இப்ப நம்ம சொல்லிக் கொடுத்த தான் அடுத்த ரெண்டு வரியும் இல்லை இந்த படியம்பூராமே அப்படியே தான் வரும் ஏத்தலராம் மலராம் உண நாட்பணிந்து சேர்ந்த வார்த்தை ஆனால் ஏடுடைய மலராம் உணவு ஏடுடைய மலரம் பிளஸ் உணை ஏடுடைய மலரான் உனை தேர்ந்து வந்துவிடும் உனை எப்பொழுதே எவ்வளவு வழிபாடு செய்திருக்கின்றோ என்று சொல்கின்றார் மலராம் உ நாடு அருள் செய்ட பண்ட அருள் செய்ய சிறமாபுணைய நாங்க என்ன பண்ணோம் படிக்க ஊராக பாட வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆகத்தையே தாவத்தையே பாடிட்டு போக முடியாது ஒன்று முத்தலாமையிடனாக மோடன முளைக்கும் பகை போன்று பத்தனோட கலனாப்பலி தோன்றியனது உள்வனோ கவரைகள் கத்தனை கேட்டனும் உடையா பெரியார் இதனால் விருத்தமாக சொல்லிக்கொள்ளு கொண்டு வந்து கொண்டு ஒரு பாட்டு நாட்டை வயது சங்கீத வளர்க்க எவ்வளவு கோயில எங்க கோயிலு ஒரு பெரிய கட்சியா இருக்காரு பாடிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் பக்கத்துல நல்ல பெரிய கட்சியா நடந்தது பாடி பாடி பாடிட்டாருக்கார் பார்த்த ஏன் என்ன பார்த்து தனி தனி மேல அவங்க மட்டும் தூக்கி வச்சுட்டாரு இடைஞ்சல்களும் சில இடத்துல இருக்கு சமயத்துல பார்த்தோம் அதான் குடுக்கும் போது இந்த பிரசன்டேஷன் சொல்றோம் நம்ம அது செய்யும்பு நாம் பார்த்து செய்ய வேண்டும் அவங்க நம்ம சங்கீதான் இந்த பகுதிகளும் நாம் இரண்டாவது முறையாக தாளத்தோடும் பாடலாம் ஒரு பாட்டை விருத்தமாக சொல்லி ஒரு பாட்டை தாளமாக பாடலாம் இப்ப என்னோட சேர்ந்த நாலு வரையும் சேர்ந்து நீங்க பாடிட்டு வரணும் ஒரு தடைக்கு இரண்டு தடையாக ஒரு வரையும் இரண்டு வரை சொல்லுங்கள் ஆக நாலு வரைக்கும் நாலு இரண்டு எட்டு தடவை சொல்லக்கூடோம் யோ சோ வதி சொைய பொடி போ கவர்கள் வணக்காடு சுகலே கவர்கள் வண மலரா அருள் செய்த ஏடுட அருள் செய்தடுடையரமா புறிய தும்மான தெரியல ஏன்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களேன் இப்ப நான் எனக்கு சொல்றேன் எனக்கு இது எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன வகை இருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் சொல்றேன் ஒண்ணு இருக்கு என்ன அது நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கீங்க அது போற சொல்லி எல்லாரும் நல்லா பாண்டிங்கிறது முதல்லயே ஒருத்தர் ஒருத்தர் பேசுவாங்க உட்கார்ந்து இல்லாம எல்லாரும் ஈடுபாட்டு பாடினீர்கள் அந்த ஒரு சந்தோஷம் இது என்ன அப்படின்னா இது நீடிக்கு மேன் மேலும் நல்லா பொருளும் நிச்சயமாதான் அந்த மத்திய உடைய வந்து ஒரு குருவாகப்பட்டவர் சிசியர் என்ன குரு பாடி பிரயோஜனமே இல்ல குருவாகப்பட்ட இன்னைக்கு எல்லாரும் நல்லா பாடுனீங்க அது ஒரு சந்தோஷம் நிச்சயமாக என்டைய உண்டு நிச்சயமாக எல்லாம் ஜலகண்டேஸ்வரர் சிறுவரும் அப்படின்னு சொல்லி இன்று இத்தோடு நிறைவு செய்யலாம் ஏன்னா காலையிலந்து நிகழ்சிட்டு எல்லார உட்காந்துருங்க ரொம்ப பெருமையும் சோதிக்க கூடாது அது இருக்கு இல்லையா அதனால இந்த நிகழ்ச்சியை இத்தோடு ரவிச்சி கொண்டு அடுத்த அடுத்த நிகழ்ச்சிகளை வாரா வாரம் டைம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கூடியவர்களையும் என்னன்னா அந்த பாதலை நல்லா ஓரளவுக்கு நாலு வரி தானே ஓரளவுக்கு ஒரு ரெண்டு பேரை பத்து பேரை படிச்சாலோ பதினோரா பேரை பாடம் ஆயிடும் உட்காந்து இதுக்காக நெட்ரு பண்ணணும்ங்கிறது இல்லை ஒரு பதவிரு போடு அப்படின்னு சொல்லுதான் சொல்லணும் அதனால நாம் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் இறுதிய நிறைவு வர எல்லாம் அம்பா இன்னைக்கு விஜயசிங்களை ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொடுத்து இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இப்போதான் நிறைவு செய்கின்றோம் அடுத்த வகுப்பில நாம் பார்ப்போம் என்று தெரியுது ஏன்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கம் இறைவா போற்றி திருச்சிற்ற இப்படி வார வாரம் சனிக்கிழமை என்று சாயங்காலம் அஞ்சிலிருந்து ஆறு அஞ்சுலேருந்து ஆறுனா நீங்க கவலை விடா ஆறு மணிக்கு நான் சார்சா ஆரம்பிச்சு விட்டுருவோம் அதனால ஆறு மணிக்கு அஞ்சு கூட பல்லாத நிச்சயமாக அஞ்சு மணிக்கு முன்னாடியே ஆரம்பிமா தான் நீங்க வந்தான் கண்டிப்பா அதனால நம்ம வகுப்பை நாம் செவ்வனை நடத்தி செல்வோம் என்பதை உங்களுடைய பாதவாரங்களுக்கு அரியன் தெரிவித்துக் கொடுக்கணும் நன்றி வணக்கம்